வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி எட்டாவது செய்தி சேவை மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபது மாதம் இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில செய்திகள் தொகுத்து வழங்குவர் அறிமுகம் சேசசிகுமார் தூத்துக்குடி வல்லநாடு அருகே உள்ள கவியாவூர் பஞ்சாயத்து உளக்குடியில் முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இங்கு தொல்பொருள் ஆய்வாளர்கள் வேண்டும் என இப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை போல மதுரை அரசு மருத்துவமனை குழந்தைகள் சிகிச்சை பிரிவு மேம்படுத்தப்படுமா என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலும் குழந்தைகள் நல ஆர்வலர்கள் மத்தியிலும் எழுந்துள்ளது இந்தியாவில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை எண்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது கேரளாவில் அதிகபட்சமாக இருபத்தி பேருக்கும் மகாராஷ்டிராவில் பத்தொன்பது பேருக்கும் கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது சிஏஏ என்பிஆர் விவகாரத்தில் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றினாலே அனைத்து போராட்டங்களும் நின்றுவிடும் ஆனால் இஸ்லாமிய அமைப்புகளுடன் மட்டுமே அரசு பேச்சுவார்த்தை நடத்துகிறது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சியினால் ஏற்பட்டிருக்கும் பலனை பெட்ரோல் டீசல் விலையை குறைத்து மக்கள் மீது இருக்கும் சுமையை தவிர்க்காமல் கலால் வரியை உயர்த்தி மேலும் சுமையை ஏற்றுவதா என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் கே அழகிரி விமர்சித்துள்ளார் அண்ணா அறிவாலயத்தில் க அன்பழகன் படத்தை மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் சபரிமலையில் நடை திறந்த முதல் நாளிலேயே கரோனா வைரஸ் நோய் தடுப்பு நடவடிக்கை காரணமாக சனிக்கிழமை பக்தர்கள் வருகை மிகவும் குறைவாக இருந்தது மத்திய பிரதேசத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என அம்மாநில ஆளுநர் லால்ஜி டாண்டனை சந்தித்து பாஜக மனு அளித்துள்ளது யூனியன் பிரதேசமாக உள்ள ஜம்மு காஷ்மீரை உடனடியாக மாநிலமாக மாற்றி அறிவிக்க வேண்டும் எனவும் ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சியடைவதாக கூறும் நிலையில் வீட்டு சிறையில் உள்ள அரசியல் தலைவர்கள் உள்ளிட்டவர்களை விடுவிக்க வேண்டும் என்றும் காஷ்மீரில் முறையாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் வலியுறுத்தியுள்ளார் கொரோனா வைரஸ் பீதி வரும் நிலையில் மேற்கு வங்காளம் மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் மதரசாக்களுக்கு பதினாறாம் தேதி முதல் முப்பத்தி தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது நேபாளத்தில் கொரோனா தாக்கத்தால் இமயமலை சுற்றுலா முடங்கியுள்ளதால் இருபதாயிரம் பேருக்கு வேலை பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளது செல்போன்களுக்கு ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதமாகவும் தீக்குச்சிகளுக்கு பனிரெண்டு சதவீதமாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக ஜிஎஸ்டி கூட்டத்திற்கு பிறகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல் வெளியிட்டுள்ளார் கொரோனா வைரஸ் இந்தியாவில் பரவி வரும் நிலையில் சுவாச கவசம் அணியாமல் மக்கள் பொது இடங்களுக்கு வரக்கூடாது என்று நாகாலாந்து அரசு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது சத்தீஸ்கரில் நக்சலிட்டுகள் தாக்குதலில் ஆயுதப்படை வீரர்கள் இரண்டு பேர் பலியாகினர் கொரோனா வைரஸ் பீதியால் உலக பங்கு சந்தைகள் சரிந்ததால் ஜெப் பெசோஸ் முகேஷ் அம்பானி உள்ளிட்ட உலக கோடீஸ்வரர்கள் ஒரே நாளில் எழுபத்தி எட்டு பில்லியன் டாலர் அளவுக்கு சொத்துக்களை இழந்துள்ளனர் ஸ்பெயினில் ஒரே நாளில் ஆயிரத்தி பேருக்கு கரோனா வைரஸ் நோய் தொற்று பரவியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆப்பிள் நிறுவனம் சீனாவை தவிர அனைத்து நாடுகளிலும் தனது பிரத்யேக ஷோரூம்களை மார்ச் இருபத்தி தேதி வரை மூழுவதாக அறிவித்துள்ளது தனது ஊழியர்களுக்கு சம்பளத்துடன் விடுமுறை அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது கொரோனாவை தடுக்க இந்தியாவுடன் சேர்ந்து பணியாற்ற தயாராக உள்ளதாக இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் இயக்குநர்கள் குழுவிலிருந்து அந்நிறுவனத்தின் இணை நிறுவனரான பில்கெட்ஸ் விலகுவதாக அறிவித்துள்ளார் பொதுச்சேவைகளுக்கு அதிக நெருக்க திட்டமிட்டுள்ளதால் இந்த ஓய்வு முடிவை எடுத்துள்ளதாக பில்கெட்ஸ் தெரிவித்துள்ளார் ராஞ்சி ட்ராஃபி இரண்டாயிரத்தி பத்தொன்பது சீசனில் கோப்பையை முதல் முறையாக சௌராஷ்டிர அணிவென்று வரலாறு படைத்தது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் வர்ணனையாளர் குழுவிலிருந்து முன்னாள் வீரர் சஞ்சய் மஞ்சுரேக்கர் திடீரென நீக்கப்பட்டது பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக இந்திய கால்பந்து லீக் போட்டிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன நடிகை சிம்ரன் கொரோனா விழிப்புணர்வு வேண்டி அவரது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு விழிப்புணர்வு வீடியோவை வெளியிட்டுள்ளார் கேஜிஎஃப் படத்தின் இரண்டாம் பாகம் ரஜினியின் அண்ணாத்த படத்துடன் மோதும் சூழல் ஏற்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நன்றி வணக்கம்